اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا الله بعد فيا عباد الله اتقوا الله اتقوه ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده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 وقال النبي عليه فإن أصدق كتاب الله وخير محمد صلى الله عليه وسلم அன்புக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே அருமையான சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் விரும்புகின்றான் ஒவ்வொரு மனிதனும் அவன் விரும்பக்கூடிய ஒன்றுதான் தான் நோயில்லாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் நான் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் அப்படியே இல்லாமலாக்கி என்னுடைய பிரச்சனைகள் சிக்கல்கள் அனைத்தையும் நான் தூரமாக்கி என்னுடைய நோய் நொம்பலங்கள் அவைகளை விட்டு நான் பாதுகாக்கப்பட்டு நான் உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை அடியான் விரும்புகின்றான் அவர்கள் கூட அதிகமாக கேட்ட துவாக்களில் ஒன்றுதான் அல்லாஹூ ஒவ்வொரு நாளும் பொழுது உன்னிடத்தில் பாவ மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்னுடைய தவறுக்காக வேண்டி நீ மன்னிப்பு வழங்க வேண்டும் வாழ்க்கை சுகமான வாழ்க்கை இதை நீ எனக்கு தர வேண்டும் அது மாத்திரமல்ல என்னுடைய துன்யா ஆசிரத்து விடயங்களிலும் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்பதாக அடிக்கடி துவா கேட்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு ஆரோக்கியம் அதே போல ஆப்பியத்தான வாழ்க்கை நம்முடைய பிரச்சனைகள் சிக்கல்கள் தூரமாக வேண்டுமா அல்லாவுடைய தூதரும் என்ன என்பதை நேரத்தில் நல்லடியார்களே யாரெல்லாம் ஆப்பியத்தை ஆரோக்கியத்தை விரும்புகிறார்களோ அவர்கள் அதிகமாக தான தர்மங்களில் ஈடுபட வேண்டும் யாரெல்லாம் ஆப்பியத்தையும் ஆரோக்கியத்தையும் இன்பமான வாழ்க்கை வாழ விரும்புகிறார்களோ அவர்கள் தங்களுடைய சம்பாத்தியத்தில் இருந்து ஒரு பகுதியை அல்லாஹூக்காக வேண்டி அடுத்த மனிதர்களுடைய தேவைகளுக்காக வேண்டி கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்யும் முகமாக அல்லா இவர்களுக்கு அந்த ஆரோக்கியத்தையும் ஆப்பியத்தையும் அல்லாஹு ஏனென்றால் அல்லாஹு யாரெல்லாம் அதிகமாக தர்மம் செய்கிறார்களோ இவர்களை அல்லா விரும்புகின்றார் குரானில் குறிப்பிடும் பொழுது யாரெல்லாம் தஞ்சத்தனத்தை இருப்பதை விட்டு தங்களை பாதுகாத்து என்பதாக அல்லா குறிப்பிடுகின்றான் அன்புக்குரிய அல்லாவுடைய நிலடியார்களே இன்னும் ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது அல்லா சொல்லுகின்றான் உங்களுடைய நலவுக்காக வேண்டி உங்களுக்கு உங்களுடைய நலனுக்காக வேண்டி அல்லாவுடைய வழியில் நீங்கள் செலவு செய்யுங்கள் அதனுடைய லாபம் அதனுடைய பிரதி அதனுடைய எல்லா நன்மைகளும் உங்களுக்குத்தான் கிடைக்கும் உங்களுக்குத்தான் கிடைக்கும் எனவே உங்களுடைய நலவுக்காக வேண்டி நீங்கள் இறை வழியில் செலவழித்து இறை திருப்தியை நீங்கள் பெற்றுக் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் தனியமானவர்களே அதிகமானவர்கள் விரும்புவது ஆரோக்கியமான வாழ்க்கை நீண்ட வாழ்க்கை உலகத்தில் வாழ வேண்டும் எனக்கு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் எனக்கு நீண்ட வாழ்க்கை கிடைக்க வேண்டும் நோய் இருக்க கூடாது கவலை கூடாது துன்பம் கஷ்டம் வரக்கூடாது என்பதைத்தான் விரும்புகிறார்கள் என்பதைத்தான் விரும்புகிறார்கள் இது மனிதர்களுடைய ஒரு சுபாவம் ஒரு இயல்பு எனவே அல்லாஹுமாவுடைய தூதரும் வழி காட்டியிருக்கிறார்கள் நீங்கள் அதிக அதிகமாக தர்மம் செய்யுங்கள் நீங்கள் ஈரேற்றம் பெறுவீர்கள் அதிக அதிகமாக தர்மம் செய்யுங்கள் நீங்கள் ஈரேற்றம் பெறுவீர்கள் இன்று நாம் எல்லா பேங்க் வைத்திருக்கின்றோம் எல்லா பேங்க் நாம் அக்கவுண்ட் வைத்திருக்கின்றோம் நாம் சொல்லுகின்றோம் இந்த பேங்க்ல என்னுடைய அக்கவுண்ட் இருக்கிறது இந்த பேங்க்ல எனக்கு கிரெடிட் கார்டு இருக்கிறது இந்த பேங்க்ல என்னுடைய பணம் சேமிப்பாக இருக்கிறது என்பதாக நாம் சொல்லுகின்றோம் அன்புக்குரிய அல்லாவுடைய கவலையும் இல்லை எந்த ஒரு கவலையும் இல்லை இந்த பேங்க்ல இத்தனை தால் இருக்கிறது அதனால் நான் இத்தனை வாகனம் வாங்க முடியும் கண்ணியமானவர்களே என்பதாக நாம் சொல்லுகின்றோம் நாம் நினைக்கின்றோம் அது தவறல்ல அல்லா அவர்களுக்கு கொடுத்த செல்வத்திலை செல்வத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்றாலும் ஆகிரத்துடைய வீட்டை மறந்துவிடக் கூடாது அந்த பேங்குக்காக வேண்டி நாம் அனுப்ப வேண்டும் பணம் கொடுக்க வேண்டும் அன்பு கூறி அல்லாவுடைய நல்லடியார்களே அரை ஒரு செல்லம் அவர்கள் ஒரு சிறிய அதிசல் சொன்னார்கள் அடியான் மௌத்தாகிவிட்டால் மௌத்தாகிவிட்டால் அவனுக்கும் அவனுடைய அமால்களுக்கு மத்தியில் துண்டிப்பு ஏற்பட்டு விடும் அவனுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியாது எனவே இவனுடைய அமால்கள் துண்டிக்கப்பட்டுவிடும் மூன்று விடயங்களை தவிர மூன்று விடயங்களை தவிர அதில் ஒன்று சொன்னார்கள் சதகத்தின் ஜாரியா நிரந்தரமாக இவர் விட்டு விட்டு சென்ற சதகா ஒரு கல்வி சம்பந்தமான மார்த்த சம்பந்தமான அறிவு சம்பந்தமான ஒரு கல்விக்குரிய ஏற்பாடை செய்து விட்டு மறந்துவிட்டார் அது மாத்திரமல்ல மூன்றாவது ஒரு சாலி ஆன பிள்ளையை விட்டு விட்டு சென்றார் தவிர ஏனையவைகள் இவர்களுக்கு வரமாட்டாது ஆனா இந்த மூன்று நன்மையும் இவர்களுக்கு கண்டிவா இவர் மௌத்தாகியதன் பிறகும் வந்து சேரும் என்பதாக குறிப்பிட்டார்கள் அதிகமான அறிஞர்கள் அதிகமான மார்க்க மேதைகள் அதிகமான சட்ட நிபுணர்கள் இந்த சதக்காவை பற்றி அதிகமாக பேசிருக்கிறார்கள் குரானை எடுத்து பார்த்தாலும் நீங்கள் எங்கு புரட்டினாலும் கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்று இடங்களுக்கு மேலால் தர்மத்தை பற்றி இந்த பற்றி இந்த அடுத்தவர்களுக்கு உபகாரம் செய்வதை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் பல அதி குறிப்பிட்டிருக்கிறார்கள் தர்மம் செய்வதால் உலகத்திலும் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது அவர்களுக்கு பிரயோஜனமும் இருக்கிறது நாளை மறுமையிலும் அல்லாஹ் அவர்களுக்கு பிரயோஜனத்தை நன்மையை வைத்திருக்கின்றார் உலகத்தில் இவருடைய தர்மத்தின் மூலமாக என்ன முதலாவது கிடைக்கக்கூடிய பலன் என்ன செல்லாஹு அலை ஓசல்ல அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய மலக்கு இவர்களுக்கு துவா செய்வார்கள் இவருடைய தர்மத்தின் மூலமாக அவருடைய செல்வம் பெருங்குவதற்காக வேண்டி அவருடைய சொத்து அதிகரிப்பதற்காக வேண்டி அவருடைய பணம் காசு கூடுவதற்காக வேண்டி அல்லா கூடிய ஒவ்வொரு நாளும் காலையில் இறங்கக்கூடிய மலக்குமார்கள் துவா செய்வார்கள் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் அல்லா முன்பிகன் இவருக்கு கொடுத்த செல்வத்தில் இருந்து நீ கொடுத்த செல்வத்தில் இருந்து இவர்கள் நல்ல வழியில் செலவழித்தார்கள் எனவே இவர்களுக்கு பிரதி பலனை கொழுத்தர்வாயாக அவருக்கு துவா செய்யப்படுகிறது கண்ணியமானவர்களே முக்கரமான அல்லாவுடைய அல்லாவுக்கு மாறு செய்யாத மலக்குமார்கள் இந்த அடியானுக்கு துவா செய்கிறார்கள் இது முதலாவது விடயம் இது முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் சல்லம் அலை சல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் உலகத்தில் தர்மம் செய்தால் உங்களுடைய நோய்கள் அப்படியே இல்லாமலாகும் இன்று விதவிதமான நோய்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் மனிதர்களில் ஆண்களும் பெண்களும் இன்று சிறுவர் சிறுமி கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய உற்றார் உறவினர்களில் நம்முடைய குழந்தைகளில் நம்முடைய மனைவிமார்கள் எத்தனையோ பேர் பல நோய்களுக்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த நோய்களுக்குரிய ஷிபாவை அவுல்லா ஒரு ஆணிலும் தேனிலும் அதே போன்று உள்ள ஆயத்துக்களை குறிப்பிடும் பொழுது தேனுடைய விடயத்தை சொன்னார்கள் இது மனிதர்களுக்கு அது இருக்கிறதே மனிதனுக்கு நோய் நிவாரணி இதே போன்றுதான் நீங்கள் காலையிலும் மாலையிலும் நிலைமைகள் பார்க்காமல் நேரம் பார்க்காமல் கொடுக்கக்கூடிய தர்மம் உங்களுடைய நோயாளர்களுக்கு மூலமாக நீங்கள் சிகிச்சை செய்யுங்கள் நோய் நிவாரணி பெற்றுக் கொடுங்கள் கண்ணியமானவர்களே இன்று ஒரு தலைவியா ஒரு வயிற்று வழியா ஒரு உடல் ரீதியான வழியா நாம் உடனே நாம் நாடுவது பல ரூபாய்கள் செலவழிக்கின்றோம் செலவழிக்கின்றோம் ஆனால் குரானும் சுண்ணாவும் அல்லாவும் ரசூலும் எதை சொன்னார்களோ அதை மறந்து விடுவோம் அதை இரண்டாவது கட்டமாகத்தான் யோசிப்போம் இரண்டாவது கட்டமாகத்தான் யோசிப்போம் எனவே நாம் அப்படி இருக்க கூடாது குரானை பின்பற்றக்கூடியவர்கள் சுன்னாவை பின்பற்ற கூடியவர்கள் நாம் குரானிலும் சுண்ணாவிலும் நமக்கு தெளிவிற்கின்றது தெளிவிற்கின்றது எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாவுடைய அந்த வழியின் பக்கம் திரும்பி பார்க்க வேண்டும் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தர்மம் செய்து உங்களுடைய நோயாளிகளுக்கு சிகிச்சை அழியுங்கள் சிகிச்சை அழியுங்கள் கண்ணியமானவர்களே அது மாத்திரம் அல்ல அவன் மவுத் நாளை மறுமையில் அவனுக்கு மவுத் என்பதே கிடையாது இதனால் உலகத்தில் மனிதர்களுக்கு மவுத்து எப்படி வரும் என்பதை யாரும் யாரும் அறியவில்லை இதனால் செல்லாம் அரை ஒல்லம் அவர்கள் என்றால் நீங்க அடுத்தவருக்கு செய்யக்கூடிய உபகாரம் கொடுக்கக்கூடிய மனோ அத மன விருப்பத்துடன் செய்யக்கூடிய தர்மம் என்பதாக சொன்னார்கள் விட்டு உங்களை தடுக்கும் கெட்ட மரணத்தை விட்டு தடுக்கும் இன்று நம்மில் அதிகமானவர்கள் வாரத்துக்கு மாதத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை வருடத்துக்கு அன்புக்குரிய அல்லாவுடைய நெல்லடியார்களே நமக்கு எந்த நிலைமையில் மௌத்து வரும் என்பதை நாம் அறிய மாட்டோம் எனவே இந்த தர்மம் இருக்கின்றது அடுத்தவர்களை செய்யக்கூடிய உபகாரம் இருக்கின்றது அந்த தன்மை இருக்கின்றது மனிதனை தடுக்கும் இன்று அதிகமானவர்கள் அதை கண்டர்களாக பகிலர்களாக இருக்கிறார்கள் அப்துல் அஜீத் பின் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மூன்று அதை சுஜூதில் நீங்கள் கேட்பதை விட்டு மறந்து விடாதீர்கள் கேட்பதை விட்டு மறந்து விடாதீர்கள் ஈடுபடும் என்னுடைய முடிவை அழகானதாக சிறந்ததாக மனிதர்களுடைய அமால்கள் எல்லாம் அவருடைய நீயத்தை வைத்து கணிக்கப்படும் என்பதாக ஆரம்பித்து ஒரு ஹதீசை கொண்டு வருகிறார்கள் மனிதர்களுடைய அமால்களுக்கு சீல் வைக்கப்படும் அவருடைய கடைசி முடிவை வைத்து கடைசி முடிவை வைத்துத்தான் எனவே அல்லாவிடம் அடிக்கடி கேட்க வேண்டும் நல்ல மௌத்தை எங்களை பாதுகாப்பாயாக கெட்ட மௌத்தில் இருந்து பாதுகாப்பாயாக அவர்களுக்கு என்பதை யார் மறைய மாட்டார்கள் எனவே அவர்களும் கேட்க வேண்டும் என்னுடைய எல்லா குற்றங்களையும் நீ மன்னித்து விட வேண்டும் மன்னித்து வேண்டும் ALA வைப்பாயாக அவர்கள் அடிக்கடி உம்மத்துக்கு ஓதிக்கிறார்கள் உதுகாக்க வேண்டுமா நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டுமா நம்முடைய மனைவியை பாதுகாக்க வேண்டுமா நாமும் பிரயாணம் செய்கின்றோம் நம்முடைய குழந்தைகளும் நாளுக்கு நாள் பிரயாணம் செய்கிறார்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் செல்கிறார்கள் மதரசாக்கு செல்கிறார்கள் மனைவி பஜாருக்கு போகிறார் கண்ணியமானவர்களே பிரயாணம் இந்த பிரயாண மிக முக்கியமானது இதில் வரக்கூடிய ஆபத்து அல்லாஹ் ஆலம்பி முராதின் மீதா அளிக்க அல்லாதான் அறிஞ்சிருக்கின்றான் எனவே நம்முடைய குடும்பத்தை நாளுக்கு நாள் பாதுகாக்க கூடிய அந்த விடயத்தை என்னுடைய உங்களுடைய கையில் தர்மத்தின் மூலமாக தர்மத்தின் மூலமாக செய்ய வேண்டும் சொன்னார்கள் அந்த சதக்கா அசதா சத்ரு உனக்கும் நரகத்துக்கு மத்தியில ஒரு கேட்டன் திரையை போட்டுவிடும் கொடுக்கக்கூடிய தர்மம் இருக்கிறதே உன்னை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்காது சேர்க்காது திரை போட்டு விட்டால் நரகத்துக்கும் இவருக்கும் மத்தியில் இவர் நுழைய மாட்டார் என்பதைத்தான் சல்லாம் அலை சொன்னார்கள் யாருக்கு சொன்னார்கள் மிக நெருக்கமான அன்புக்குரிய மனைவியை பார்த்து சொன்னார்கள் ஆயிஷா அவர்களே ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு பேரித்தம் பலத்தையாவது கொடுத்து தர்மம் செய்து நரகத்துக்கு நீ திரை போட்டுக் கொள்வாயாக நல்லே இது டீப்பான ஒரு சப்ஜெக்ட் நாம் ஒவ்வொரு மனிதனும் நினைக்க வேண்டும் அல்லாஹ் பொருளுடைய வசதியை தந்திருக்கின்றான் இன்று பாவத்துக்கு செலவழிக்கிறார்கள் மசிதுக்கு மதர்சாக்கு இன்னும் ஒரு விடயத்துக்கு கெலெக்ஷனை கேட்டா பின்வாங்குகிறார்கள் ஆனால் தவறான வழிகளில் செலவழிக்கிறார்கள் அன்புக்குரிய அல்லாவுடைய அல்லா விரும்பக்கூடிய வழியில் செலவழிக்கப்படுகிறதோ அதில் அல்லாவுடைய ரஹ்மத்தும் அருளும் பல பிரதி கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் செல்லும் சலம் அவர்கள் சொன்னார்கள் கொடுக்கக்கூடிய தர்மத்தின் மூலமாக இந்த ஒரு ஏசியா உட்காரும் அவர்கள் மனிதர்களுக்கு அல்ல அரசு நிழலை கொடுப்பான் ஏழு கூட்டத்தாருக்கு அந்த ஏழு கூட்டாரையில் ஒரு மனிதரை சொன்னார்கள் அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி செய்யவில்லை அல்லாஹுக்காக வேண்டி கொடுத்தார் வலது கை கொடுத்ததை இடது கை அறியவில்லை அவ்வளவு சீக்கிர இந்த மனிதனுக்கு அல்ல அரசுடைய நிலத்தை கொடுப்பார் அன்புக்குரிய அல்லாவுடன் இதே சப்ஜெக்டை முன்வைத்தேன் அதே சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஹிரோசிமாவில் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சென்ற வாரம் இருபத்தி ஐந்து கிட்ட திட்ட வந்துச்சு இன்றைய நாளும் இந்த கலெக்ஷன் அந்த ஹிரோஷிமாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வந்திருக்கிறீர்கள் அதிகமானவர்கள் மாஷால்லா ஒரு மனிதர் ஆயிரம் தௌசண்ட் எண் போட்டாலே மாஷா நல்ல ஒரு அமௌண்ட் சேரும் எனவே இன்றைய நாளையும் அந்த கலெக்ஷனுக்காக வேண்டி யார் யாருக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ விருப்பமோ அல்லாவுக்காக வேண்டி கொடுக்க வேண்டும் இந்த அத்துணை சொல்லப்பட்ட நன்மாராயத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக விரும்பக்கூடியவர்கள் பின்னால் ரெண்டு சகோதரர்கள் இருப்பார்கள் உங்களால் ஏந்த தர்மங்களை போட்டு செல்லுமாறு நீங்கள் பணிவாய் வேண்டிக் கொள்கின்றேன் அல்லாஹு அனைவரையும் பொருந்திக்கொள்வானாக